பாடம் நூற்றி அடக்கம் செய்த பின் இறந்தவருக்காக துவா செய்தல் துவா செய்யவும் பாவ மன்னிப்பு கோரவும் குரான் ஓதவும் சிறிது நேரம் மன்னரை அருகே அமர் மறுத்தல்